வணக்கம் நேர்கிலே நட்டினியின் சரித்திரம் சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு அமெரிக்க புரட்சி போரின் போது பிரிட்டன் இராணுவ தளபதி தாமஸ் கேஜ் பிறப்பித்த இராணுவ சட்டத்தின்படி தமது ஆயுதங்களை கீழே வைக்கும் அனைத்து குடியேற்றக்காரர்களுக்கும் மன்னிப்பு அளிக்க மன்னிப்பு அளிப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் ஸ்பெயினிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் விஸ் கொன்சின் மாநிலத்தில் இடம்பெற்ற சூறாவளியில் நூற்றி பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் நான்கு மாநிலங்களில் பெண்கள் பொது வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் எனினும் ஆஸ்திரேலிய பழங்குடிகள் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பல்கேரியாவில் அரசியல் கட்சிகள் தடை செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது பதிமூன்றாயிரம் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகள் பிரான்சில் ஜெர்மனியிடம் சரணடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் நெல்சன் மண்டேலாவுக்கு ஆயுட்கால சிறை தண்டனை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் முன்னாள் பேரரசர் ஜீன் பெடல் அவரது பதிமூன்று ஆண்டுகால ஆட்சியில் இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காக மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ரஷ்ய கூட்டமைப்பின் நாடாளுமன்றம் சோவியத் ஒன்றியத்திலிருந்து ரஷ்யாவின் விடுதலையை முறைப்படி அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு போரிஸ் எல்சின் அவர்கள் ரஷ்ய குடியரசின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையின் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை கிராமத்தில் அறுபத்தி ஐந்து தமிழர்கள் இலங்கை ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நேட்டோ தலைமையிலான ஐநா அமைதிப்படை கொசோவோவினு நுழைந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழர் விடுதலை இயக்கம் என்ற அமைப்புக்கு தமிழக அரசு தடை விதித்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூகுள் எர்த் லினக்ஸ் பதிப்பு வெளியிடப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் வெனேரா நான்கு விண்கலத்தை வெள்ளி கோளை நோக்கி செலுத்தியது வேறொரு கோளின் வளிமண்டலத்தினுள் சென்று தகவல்களை பூமிக்கு அனுப்பிய முதலாவது விண்கலம் இதுவாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டேவிட் கில் ஸ்காட்டிஷ் இங்கிலாந்து வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மார்ஷல் ஏ நேசமணி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு என் வி நடராசன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிஜே எலியேசர் இலங்கை ஆஸ்திரேலிய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ் அமெரிக்காவின் நாற்பத்தி அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜி வடிவேலு இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பத்மினி தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தாமஸ் சி ஜார்டன் ஆங்கில விலங்கியலாளர் தாவரவியலாளர் மற்றும் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிபில் கார்த்திகேசு இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானியரை எதிர்த்து போராடிய மலேசிய தமிழ் பெண் இவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கிரிகோரி பெக் அமெரிக்க நடிகர் மற்றும் அரசியல் செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு எலினூர் ஓசுட்ரம் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாண்டு மாமா தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கொடுக்கா புலி செல்வராஜ் தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் இந்நாளின் சிறப்புகள் ஹெல்சிங்கி பின்லாந்து நாட்டில் பிலிப்பைன்ஸ் விடுதலை ரஷ்யாவில் ரஷ்ய தினம் ஹெய்த்தி நாட்டில் குழந்தைகள் தினம் மற்றும் சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே